ீவானந்தமாமி காலை சொற்பொழிவின் போது குருபாதுகா ஸ்தோத்திரத்தில் மூன்று ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம் நாலாவது ஸ்லோகத்திலிருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரை விளக்கம் அறிந்து கொள்ள வேண்டும் முதல் மூன்று ஸ்லோகங்களை மீண்டும் சொல்லுகிறேன் நாலாவது ஸ்லோகத்தையும் சொல்லி பிறகு விளக்கத்தை துவக்குகிறேன் குரு பக்திதாபியம் வைராஜ்ய சாம்ராஜ்யத பூஜன நமோ நமது கவித்வராசி தௌர்மாலி தூரீக நமிரி नमो नताययो நமோ நமது நீபு கதாச்சிப்பரி மூக்கம் नमो மோ நமருபாது நாலீக்கமோ நமனீஷா நமோ நம ஸ்ரீ குருபாதுகாபியாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் துன்பம் நம்முடைய உள்ளத்தை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் ஆத்மஜானம் வேண்டும் என்று எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுகிறது தரதி சோகம் ஆத்மவிது ஆத்மாவை தெரிந்து கொள்வது தான் சோகத்தை கடக்கிறான் ஆத்மாவை தெரிந்து கொள்வதுன்னு சொன்னால் தன்னை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வது தான் உண்மையில் யார் உடலா மனமா புத்தியா அல்லது இவைகளுக்கெல்லாம் வேறானவனா என்ற ஒரு தத்துவ ஞானத்தை தெரிந்து கொள்வதுதான் தன்னை பற்றிய உண்மை உண்மையான அறிவை பெறுவதுதான் துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு உச்ச வழி என்று வேதாந்த சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அந்த ஞானத்தை நாம பெற முடியாது அந்த ஞானத்தை நாம் உபனிஷத் போன்ற சாஸ்திரங்களின் வாயிலாகத்தான் பெற முடியும் அந்த சாஸ்திரத்தையும் நாமவே படித்து தெரிந்து கொள்ள முடியாது அந்த சாஸ்திரத்தை முறையாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு குருவினுடைய துணையினால்தான் அந்த சாஸ்திரத்தை படித்து தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே மகிழ்ச்சியாக இருக்க ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை பெறுவதற்கு சாஸ்திரங்கள் படிக்க வேண்டும் அந்த சாஸ்திரங்களை தெரிந்து கொள்வதற்கு குருவினுடைய துணை மிகவும் அவசியம் குருவையும் சாஸ்திரோபதேசத்தையும் பிரிக்கவே முடியாது அப்படி சாஸ்திரத்தினால பெற்ற ஞானம் குரு முகமாக சாஸ்திரத்தினுடைய ஞானத்தை பெற்ற பிறகு ஒரு மனிதனுக்கு குருவின் மீது பக்தி மேலிடுகிறது பெற வேண்டியதை பெற்ற காரணத்தினால் அவரிடத்திலே மிகவும் ஆழமான அன்பு உண்டாகிறது அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவரை போற்றுகிறான் அறிவாளியை போற்றுவது அறிவை போற்றுவதாகும் அறிவை தனியாக நாம் போற்ற முடியாது அறிவை உடையவனை போற்றுவதன் வாயிலாக அறிவை போற்றுகிறோம் அறிவாளியை போற்றுவது அறிவைப் போற்றுவதாகும் சாஸ்திரங்கள் திருவடியையே ஞானம் என்று குறிப்பிடுகிறது திருவடினா திருவடியே ஞானம் இல்லை திருவடி ஞானத்தை குறிக்கிறது எத்தகைய கடவுளாக இருந்தாலும் ரெண்டு காலு தான் முகம் ஆறு இருக்கலாம் கை பன்னெண்டு இருக்கலாம் இன்னைக்கு ஷஷ்டி ஆனால் காலு ரெண்டு தான் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முருகன் அப்போ ரெண்டு கால் தான் சொல்லியிருக்கு ஆறு முகம் பன்னெண்டு கையி இருந்தாலும் ரெண்டு காலு தான் அந்த ரெண்டு கால எதை குறிக்கிறதுன்னு சொன்னா தர்மா தர்ம விவேகம் தத்துவ தத்துவ விவேகம் அதைத்தாங்கிறது இந்த பாதுகை இந்த பாதுகை வந்து அந்த குருவினுடைய திருவடியை தாங்குகிறது குருவினிடத்திலே ஞானம் இருக்கிறது ஞானத்தை குருவினிடத்தில் போற்றுவதற்கு எப்படி கை கொடுக்குறோமோ அது வேறு காலை பூஜை பண்ணுவோம் அந்த காலை தாங்கிறது எது இந்த பாதுகை இந்த பாதுகையை பூஜை பண்ணினாலே நாம் வந்து அறிவை போற்றியதாகிறது அதுதான் வெறும்னா காலை பூஜை போ பூஜை மாத்திரம் பண்ணிவிட்டு விட்டுவிடக்கூடாது இப்போ படித்தோம் குருவஷ்டகம்னு ஒன்று கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியது குருக்த வாக்கியே மனோ எஸ்ட லக்னம் அதுதான் ரொம்ப முக்கியம் சும்மா குரு பத்னே மனஸ்ட என்ன லக்னம் ததக்கியம் ததக்கியம்னு சொல்லியிருக்கு ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் கடைசியில் குரு சொன்ன வார்த்தையில் எவனுடைய மனசு நிற்கிறதோ அப்போத்தான் வந்து பிரயோஜனம்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் வந்து புறச்சடங்குகள் தான் ஆனால் இந்த புறச்சடங்குகள் மனதிலே ஒரு பண்பை உருவாக்குகிறது ஒரு நல்ல பாவனையை உருவாக்குகிறது அந்த பாவனையோடு கூடிய தத்துவ ஞானம் தெய்வீகத்தோடு கூடிய ஞானமாக இருக்கிறது ஆகவே தான் இந்த குருவினுடைய எல்லாம் போற்றி வணங்குகிறோம் இதனை வணங்குறதன் மூலம் நம்முடைய ஞானம் தெய்வீகமாக இருக்க வேண்டும் என்பது நோக்கம் ஆகவேதான் இந்த இத்தனை மூணு ஸ்லோகத்தில் விளக்கம் பார்த்தோம் நாலாவது ஸ்லோகம் சொல்லுகிறது தாமரைதம் தெரிஞ்சவங்களே கொஞ்சம் யோசிக்கும்படி எழுதுறாரு சம்ஸ்கிருதம் என்ன அந்த சாதாரண பண்டிதர்கள் மாதிரி பேசினா அப்புறம் அவ்வளவு பெரிய ஜெகத்குருவுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு ஸ்தானத்துல அவங்களை உட்காந்து வச்சிருக்காங்கன்னா அப்புறம் அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா அதனால அந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவருக்கு எவ்வளவு தூரம் அந்த அந்த ஸ்தானத்துக்குரிய அளவுக்கு தகு தகுதியை காட்டணும் அப்போ தான் அந்த ஸ்தானத்துடைய பெருமை நமக்கு விளங்கும் அது அதாவது அது காட்டணுங்கிறது அவங்களுக்கு நோக்கம் இல்லை அந்த ஸ்தானத்தை பெருமைப்படுத்தணும் அது அவங்களுடைய நோக்கம் ஆகையினால மற்றவர்கள் சொல்லுகின்ற சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தாம உயர்ந்த பதங்களை எல்லாம் போடுறாரு அதுவும் இவரே காயின் பண்ணுற மாதிரி இருக்கு சில இதெல்லாம் வேர்ட்ஸ் அதனாலு சொன்னா எது வந்து குழாய் போன்ற கொடியிலிருந்து தோன்றுகிறதோ அதுக்கு பேரு நாளீக்கம் தாமரை நாளம் அந்த தாமரை கொடி உள்ளுக்குள்ள வந்து ஹோல் இருக்கும் அதனாலதான் அது அது அதை வச்சிருந்தா சொல்றீக்க நாளீக்கம்னா தாமரை அதே மாதிரி நளினி தலம் அப்படின்னு சொல்லுவோம் நளினிங்கிறதும் அதுல இருந்து வந்ததுதான் ரொம்ப நான் வியாக்கியானம் பண்ணல இதோட நிறுத்திக்கிறேன் தாமரை தாமரை நீ கா ரெ இருக்கு நீ கா ஒ காஷ நீ காசமான தாமரைக்கு ஒப்பான பத பதம்னா திருவடி குருவினுடைய திருவடி ஆ அந்த திருவடியை தாங்குவதுன்னு நம்ம அர்த்தம் சொல்லியிருக்கேன் தமிழில் அதை வந்து இழுக்கிறது அந்த பாதுகையானது அந்த தாமரை போ தாமரைக்கு ஒப்பான திருவடியை அது கவர்ந்து இழுக்கிறதா அந்த பாதுகை அப்படி ஒரு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வந்து கவி அதில் அப்படி சொல்கிறார் தாமரைக்கு ஒப்பான திருவடியை கவர்ந்து இழுப்பதும் அப்படி போடணும் தமிழில் ஆனால் வந்து தாங்குவதும்னு போட்டிருக்கேன் கவர்ந்து எழுப்பதும் நிவாரிக்காப்யாம் ஒரு இது சொல்கிற போது இந்த அர்த்தத்தில் சொல்கிறார் ஏன்னா ஞானமும் மென்மையானது அறிவும் மென்மையானது தாமரையும் மென்மையானது அறிவு வந்ததுன்னா எல்லாமே நன்றாக வாழ்க்கையில் எல்லாமே தெளிவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தாமரை புஷ்பம் நல்லா மலர்ந்த பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது ஐநு பார்க்குறோம் நன்றாக விரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் மொட்டா இருந்தால் இப்படி இருக்காது அவ்வளோ ரசிக்காது அது நன்றாக விரிஞ்சு இருக்கிற போது அதுவும் நெஜ நேச்சுரலாக விரிஞ்சிருக்கணும் நம்ம வாங்கி இப்படி தட்டி விரித்து எல்லாம் பண்ணுறோம் அது வேற விஷயம் அதுவாக விரிஞ்சிருக்கிற அந்த சூரியனை பார்த்து விரிஞ்சிருக்கிற அந்த தாமரை பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற நிறம் அதனுடைய வடிவம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது அதனால் தான் தாமரை கண் இந்த எக்ஸாம்பிள்லாம் சிலது தான் இருக்கும் அது தவிர வேறு போட முடியாது அதனால் கால் தாமரையாக இருக்குது கை தாமரையாக இருக்குது முகம் தாமரையாக இருக்குது கண்ணு தாமரையாக இருக்குது இப்படிதான் சொல்லுவாங்க சாதாரணமாக இப்படிதான் சொல்லுவாங்க கராரவிந்தேன்னு பதாரவிந்தம் முகாரவிந்தே வாய் தாமரையா வினிவேஷயந்தம் இந்த கோபாலகிருஷ்ணன் இந்த கிருஷ்ணர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கட்டை வரலை தூக்கி வாயில் வச்சுருக்கார் அதை வந்து வர்ணிக்கிறாங்க கராரவிந்தம்னா கை பதாரவிந்தம்னா காலு கைத்தாமரையினால் கால் தாமரை சொல்லணும் காலாகிய தாமரையை எடுத்து வாயாகிய தாமரைக்குள் வைத்திருக்கிறார் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் பட்டச பத்ரஸ புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மதா இது மாதிரி எல்லாத்துக்கும் வர்ணிக்கிறதுக்கு தாமரை சொல்லாமல் இருக்க முடியாது அங்கு இந்த தாமரை சொல்றாங்க சுகம் தரக்கூடியது சுகம் தராதுன்னு நினைக்கிறான் நல்லவன கெட்டவனு நினைக்கிறான் கெட்டவனை நல்லவனு நினைக்கிறான் என்னதான் பாக்கி இருக்கு எல்லாவற்றிலுமே மனிதனுக்கு மோகம் இருக்கு விமோகாதி விமோகம்னா விசேஷ மோகா நானா பல்வேறு வித விஷயங்களில் மோகம் ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு மோகம்னா என்ன அர்த்தம்னா சரியா இருக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறது பேர் மோகம் நல்லதை சரியானதை தவறாகும் தவறானதை சரின்னு தெரிஞ்சுக்கிறதா அந்யோன்ய அத்தியாசம் ஒன்று ஒன்று குழப்பிடுறது இது வந்து இது குழம்பினது மாத்திரமில்லை எல்லாரையும் குழப்ப தானும் குழம்பு மற்றவர்களையும் குழப்பி ஒரே குழப்பமயம் ஜகது ஆயினால் நானா விமோகங்கள் மக்களுக்கு இருக்குது ஆனால் இந்த குரு என்ன பண்ணுறாருனா கிரமமாக டீச் பண்ணுறார் முறையாக சொல்லி கொடுக்குறார் அப்படி சொல்லி கொடுக்குற பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் கிரமமாக விசாரம் பண்ணுறதுனால நமக்கு எல்லா விதமான மோகங்களும் நீங்குகிறது நம்ம எதெல்லாம் தப்புன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் சரின்னு தோன்றுறது எதெல்லாம் சரி நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் தப்புன்னு அப்புறம் முறையாக நாம் படிக்காததுனால சரியாக சிந்திக்காததுனால நமக்கு தர்மம் அதர்மமாகவும் அதர்மம் தர்மமாகவும் தோன்றியது ஆனால் முறைப்படி யுக்திப்படி லாஜிக்கலா ஸ்ருதி யுக்தியோட அனுபவத்தோட விஷயங்களை விளக்கும் பொழுது அந்த மோகங்களெல்லாம் நீங்குகின்றன அதனால பகவான் கீதேரே சொல்வர் யஜாத்வான் புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவ அர்ஜுனா எதை அறிந்த பிறகு நீ மயக்கம் கொள்ள மாட்டாயோ ஏன பூதான் நசேஷேன ரக்ஷாத்மன்யோ மயி அந்த ஞானத்தை அடைந்த பிறகு எல்லா உயிர்களிலும் ஒரே வஸ்துவை காண்பாயோ அதை பற்றி நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லு இங்க சொல்லி இருக்குனா என்ன நிறைய இருக்கு மயக்கம் வந்தா தகராறு என்னெல்லாமோ வரும் அதுக்கப்புறம் வந்து அதை உண்மைன்னு நினைச்சதுனால பொய்ய உண்மைன்னு நினைச்சதுனால அந்த உண்மையை வந்து சொல்லணும்னு நினைப்போம் அதை அடையணும்னு நினைப்போம் அதுக்காக பணம் சம்பாதிப்போம் கஷ்டப்படுவோம் ஒன்றும் இல்லை வீடு சுகம் தரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வச்சு வீடு சுகம் தரும் நான் வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்கிற வீடு வேறு அந்த வீடு வேறு இந்த வீடு வேறு நான் சொல்கிறது கட்டடம் செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட்டு இதெல்லாம் இருக்கேன் வீடு சுகம் தரும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குதுன்னு வச்சு சுகம் தருங்கிற எண்ணம் தான் மோகம் முதல்ல ஆரம்பமே தகராறு வீடு சுகம் தருங்கிற அந்த எண்ணம் இருக்கேன் அது ஆரம்பமே தகராறு அதனால அது முதல்ல மோகம் அதில் சுகம் வருங்கிற எண்ணம் அது சுகம் வருங்கிறதுனால என்ன பண்ணும் அதுக்காக முயற்சி பண்ணும் இப்போ நான் எப்படி இருக்கேன் வாடகை வீட்டில் இருக்கேன் வாடகை வீட்டில் இருக்கிற எனக்கு சொந்த வீடு வந்தால் சுகம்னு நினைக்கிறேன் அதுக்காக யாரும் வீடு சொந்த வீடு கட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை விஷயத்தை புரிஞ்சுங்க சொந்த வீடு கட்டினா சுகம் கிடைக்குங்கிறது தான் தப்பு சொந்த வீடு வாழும் ஆனால் அது சுகம் கிடைக்குமாங்கிறதுலாம் பிரச்சனை சொந்த வீடு கட்டிட்டால் சுகமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம் அதுக்காக என்ன பண்ணுறோம் நாம் என்னெல்லாமோ பிளான் பண்ண வேண்டியிருக்கு நமக்கு ஓரளவுக்கு பணம் வரவு இருக்குது அப்போ அந்த பணத்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் வீடு வீடு கட்டலாம் இடம் வாங்கணும் முதல்ல இடம் வாங்கணும் இடம் பார்க்கணும் அப்புறம் இடம் வாங்க பாருங்க வீடு சுதந்திரம்னு நினைச்சதுக்கப்புறம் எவ்வளோலாம் ஆரம்பிக்கிது பாருங்க அதனாலதான் ஆதிபதம் ஆதினா முதல் ஆன அப்படின்னு முதல்ல ஆரம்பித்தது மோகம்தான் அதுக்கப்புறம் இடம் பார்க்கணும் இடம் பார்த்த உடனே சுற்று சுத்தன்னு சுத்தனம் யானை காணிச்சா பாபானி ஜென்மாந்தர கிருதானிச்சா அதனால எல்லாம் சுத்தி புரியாத இதெல்லாம் வந்து ஸ்லோகத்தில் இருக்குது சம்ஸ்கிருத் யானை காணிச்சா என்னெல்லாம் பாபம் பண்ணோமோ அதுக்கெல்லாம் சுத்தனம்னு நடத்தணும் அதனால எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கடைசியில் எப்படி ஒரு வழியில் வந்து அது பேச்சுவார்த்தையில் அது இவ்வளவா அவ்வளோவான்னு இழுன்னு இழுத்து அப்புறம் கடைசி வர்ணிக்க ஆரம்பிச்சேன்னா முடியாது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது போரும் நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த ஸ்லோக்குலாம் சொல்லணும் அதனால் இது முடிவே இல்லாமல் அத்தனை குழப்பத்தை உண்டாக்குறது அப்புறம் கடைசியில் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்த என்ன தெரியுறதுன்னா வீடு திருப்தியாக இருக்காது எல்லோரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு மாத்திரம் நல்லா இருக்காது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வந்து இந்த மாதிரி இந்த இந்த பக்கம் இதுக்குன்னு சரியா வச்சிருக்கு வர செவருன்னு ஒன்று சொல்லுவோம் இது சரியா இல்லை அப்புறம் அதை மாத்தழும்போ அப்படியே இல்லை அப்புறம் நமக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போது சிலதான் ஒத்து வராது ஆசையில் சிலதை பண்ணி வச்சிருப்போம் கடைசியில் அந்த ஆசை போனா போறோன்னு விட்டா போறோன்னு ஆகிடுப்போம் ஒரு பிசாஜு பிடிச்ச மாதிரி அது ஏதோ வாழ்க்கைக்கு சொல்லி பண்ணியிருந்தா பரவாயில்ல அதனால ஏதோ இன்பம் கிடைக்கும்னு நினைச்சோம் பாருங்க அது அது வந்து கிடைக்கலனு டிசப்பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்துவிடும் தனியாக வேறு போய் உட்காந்துடும் உட்காந்துட்டு அது நமக்கே தெரியாது சப்கான்ஷியஸ் போய் உட்காந்துருவாங்க அதான் அது அதோட கஷ்டம் ரொம்ப ஆழமான மனசில் போய் உட்காந்துக்கிட்டு வேறு ஏதோ காரணத்துக்கு எதுக்கோ கோவிப்போம் நமக்கே தெரியாது இதுதான் காரணம் அப்புறம் அவர் வந்து அந்த சைக்காலஜிஸ்ட்டு வந்து இந்த ஹிப்னாட்டிஸ் அந்த ஹிப்நாட்டிஸன் பண்ணி அந்த டாக்டரை வந்து படுக்க வச்சு உள்ள இருந்து எடுப்பார் என்ன சொல்றது இது அப்ப இதுக்கு என்னன்னா விமோக ஒன்னா ரெண்டா இப்ப நான் சொன்னது வீடுதான் வீடு இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு இப்படி நான் வர்ணிக்க ஆரம்பிச்சா ரெண்டு லசா போயிட்டு இருக்காது ஒன்னொன்னா எடுத்தா உலகத்துல விஷயம் குறைவா என்ன நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் வர்ணனை பண்றது ஆதி நிவாரிகா ஒரு தத்துவ ஞானத்தை கொடுத்த மாத்திரத்திலேயே எல்லாத்திலையும் சுகம் இருக்குங்கிற புத்தியே போயிடும் அதனால் ஏதோ இருக்கோமா சாகிற வரைக்கும் என்னத்தையோ இருக்கிறத வச்சுன்னு மேனேஜ் பண்ணும் எதையும் ஒன்றும் சரி பண்ண முடியாது அதுக்காக வேண்டி நான் பிரயத்தனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை எல்லாத்தையும் மாற்றிக்காதீங்க சாமியார் சொல்லிவிட்டாருன்னு சொல்லி இருக்கிற கொஞ்சம் நஞ்சத்தையும் போக்கிவிடாங்க ஏதோ நீங்கள் பாட்டுக்கு பண்ணலாம் ஆனால் ஒன்றும் ஞாபகம் வச்சுங்கோ ஆத்மாவை தகிற சுகமான வஸ்து எதுவும் கிடையாது ஸ்வரூபமேவ சுகம் அந்நச்சே நைவத்துகம் சொல்லுகிறது சாஸ்திரம் ஸ்வரூபம் தான் சுகம் ஸ்வரூபத்துக்கு வேறாக இருக்கிற சுகம் எல்லாம் சுக ஆபாசம் சுகம் மாதிரி தோன்று தோன்றுகிறது நானா விமோகம் முதலானவைகளெல்லாம் நிவாரணம் பண்ணுகிறது நீயே இன்பம் எதிலும் உனக்கு இன்பம் கிடைக்காது ஏதோ வாழ்க்கைக்கு தேவையானவைகளை நிறைவேற்றிக்கொள் ஆனால் இன்பத்தை எதிலும் தேடாது ஏனென்றால் நீயே இன்பமாக இருக்கிறாய் இந்த ஞானத்தை குரு கொடுத்து முறையா சொல்லி கொடுக்கிறார் அவர் நீயே இன்பமாக இருக்கிறான் ஒட்டையா சொல்றதில்ல அதுக்கு நிறைய நியாயங்களெல்லாம் சொல்லி சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதனால நீயே இன்ப வடிவம்னு புரிஞ்ச உடனே அவனுக்கு இன்பத்தை தேடுங்கிற எண்ணமே போய்விடுகிறது பெரும் புதையல் என்னிடமே இருக்க நான் ஏன் பிச்சை எடுப்பானேன் பெரும் புதையில எங்கிட்டே இருக்கும்போது நாயனத்துக்கு பிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற உண்மை தெரிகிறது அப்புறம் இன்பத்தை தேடி ஓடுற வழக்கமே பழக்கமே கிடையாது அதனால் அதெல்லாம் நீக்கி விடுகிறது எதுனா இந்த குரு பாதுகை குரு பாதுக்கைன்னா ஞானம் இந்த அறிவானது எல்லாவற்றையும் இந்த குரு பாதுகையை பூஜை பண்ணினாலே வந்து விடுகிறது குரு பாதுகா பூஜான்னு சொன்னா என்ன அர்த்தம் சாஸ்திர தத்துவானா ஒரு பாதுக்கா பூஜாங்கிறது வெளியில ஆனா ஆழமான மனசுல என்னன்னா அந்த தத்துவ ஜான நிஷ்டை உறுதியாக இருப்பதுதான் இது ரெண்டாவது வரி முதல் வரியில இரண்டாவது பாதம் நமஜ்ஜனாபீஷ்டிப் பிரதாபியம் நமஜ்ஜன நமஜ்ஜன நமது ஜன நமஸ்காரம் பண்ணுகின்ற ஜனங்களுக்கு அபிஷ்ட அவர்கள் விரும்பியவற்றை தத்தி பிரதாபியம் வரிசையாக கொடுத்துட்டே இருப்பாரான் தத்தின்னு சொன்ன பங்கு அர்த்தம் வரிசை அர்த்தம் எல்லாம் தனம் தானியம் பசு பகு புத்திர லாபம் சிதசம்பரம் எல்லாம் வந்து நன்றாக இருங்கள் என்ன அவங்க என்ன வேணுமோ வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் குரு வந்து ஈஸ்வரனுக்கு சமானம்னு சொல்லி இருக்கு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர ஆகினால குரு பாதுகையே எல்லாம் குரு பாதுகா குரு பாதுகா என்ன பண்ணுகிறதுனா வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது குரு எங்கேயோ இருக்கார் குரு எங்கேயோ எந்த ஊர்ல இருக்காரோ யாருக்கு தெரியும் திசி விராஜத்தை தஸ்ய திசை நமஸ்குருமஹா காயின மனசாகின ஒரு ஸ்லோகன் என்னுடைய குருவினுடைய திருவடி எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசைக்கு நான் மனதாலும் வாக்காலும் வாக்காலும் காயத்தாலும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் மத்குரு ஸ்ரீ பதாம் எஸ்யாம் திசை விராஜத்தை எந்த திசையில் விளங்கி கொண்டிருக்கிறது யாருக்கு தெரியும் திசை நமஸ்குரும எந்த காலத்துல எல்லாம் குரு உபதேசம் பண்ண போயிடுவார் அதுக்கப்புறம் அவர் எந்த ஊருக்கு போனாருன்னு யாருக்கும் தெரியாது இப்போ வந்து எஸ்டிடி எல்லாம் பேசுறதுக்கு சௌரியம் இருக்கு குரு கூட அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்பெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் கிடையாது அவர் உபதேசம் முடிஞ்சோன்னா அவரும் போயிடுவார் நானும் நம்மளும் போயிட வேண்டியதான் நமக்கு அவருக்கும் ஒன்றும் சம்பந்தமே இருக்காது அதுக்கப்புறம் எதேச்சியா எங்கேயாவது சந்திச்சா உண்டு அதுவும் வாழ்க்கையில திரும்ப சந்திப்போமாங்கிறதும் சந்தேகம்தான் நமஜன அபிஷ்ட தி இஷ்டம் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி உடையது அந்த குரு பாதுகை பிரதாப்யான் அப்படிப்பட்ட குரு பாதுகையை நான் மனஸ் நமஸ்காரம் பண்ணுகிறேன் டைரக்டா தர்றது இல்லை டைரெக்டா அவர் கொடுக்குறாரா என்ன அந்த உடனே எல்லாம் நமஸ்காரம் பண்ண என்ன பணம் உனக்கு பணம் இந்தா அப்படியா கொடுக்குறார் இந்த குரு பாதுகை இருக்குன்னு வச்சு குரு பாதுகை இருக்கு அதுக்கு தான் சொன்னேன் குரு பாதுகை இருக்கு குரு எங்கேயோ இருக்கார் அந்த பாதுகையை பூஜை பண்ணினா அதில் நமக்கு வந்து வேண்டியதெல்லாம் கொடுக்கும் ஓஹோ நான் பூஜையெல்லாம் பண்ணி பணத்தை கேட்டேன் பணம் வரலையே அப்படின்னா அதுதான் வராது நீ அந்த பலத்தோடு உழைச்சியானால் உனக்கு வேணும் கிடைக்கும் அந்த தெய்வீக பலத்தோடு நீ உழைக்கணும் அப்போ உனக்கு கிடைக்கும் சில பேர் உழைச்சி சரியாக கிடைக்கிறது அதுக்கு அந்த சக்தி இல்லை இருக்கிறது இல்லை அதனால் அந்த சக்தி அது கொடுக்கும் அதனால் இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உழைக்கிறதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச சக்தி இந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுங்கிறது கண்ணுக்கு தெரியாத சக்தி இந்த கண்ணுக்கு தெரியாத சக்தியினுடைய துணையை கொண்டு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற சக்தியை யூஸ் பண்ணினா நமக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படி அர்த்தம் அது அதுக்காக எல்லாம் அதுக்குள்ளேயே வராது அதுலேருந்து அப்படியே வீபூதியாக கொட்டுறது அதுலேருந்து இதாக வர்றது தேனாக வர்றது பாலாக வர்றதுங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை அது ஒரு பாதுகையை பூஜை பண்ணேன் அதுலேருந்து நேரம் எல்லாம் அப்படியே திடீர்னு ஃபவுண்டன் மாதிரி மேலே வர ஆரம்பிச்சுடுதுன்னு வச்சுக்கோ அப்படி இல்லை கிடைக்கும் எப்படி பாதுகையும் ஆஹ நமஜனா ததிப்பிரதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்பாம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் நிறி பிரஜரத்ன காந்தி சரிஜசியம் நம் நோக்கே நோக்க நமோ நம ஸ்ரீ குருபாது இது ஒரு கவியினுடைய அழகை காட்டுகிற ஒரு ஸ்லோகம் அதாவது குருநாதர் நடந்து போகிறாராம் அவர் காலில் பாதுகா போட்டிருக்கார் அது நடந்து போகிறார் அப்போ வந்து வரிசையாக ராஜாக்கள்லாம் நிற்கிறாங்க பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் நிற்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் கிரீட்டம் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய கிரீட்டமும் பல ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அந்த குரு பாதுகையோடு போட்டுக்கொண்டு வரும்பொழுது எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அந்த பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் அப்படி நமஸ்காரம் பண்ணும் பொழுது எல்லாருடைய அந்த அந்த கிரீட்டங்கள்லாம் வந்து அப்படி பிரகாசமாக இருக்கு அது ஒளியாக ஒரே லைட்டாக இருக்குது அந்த இடம் முழுக்க அப்படி நமஸ்காரம் பண்ணுறபோது இவர் நடந்து போயிட்டே இருக்கிறான் இப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க இப்படி நமஸ்காரம் பண்ணுறாங்க இவர் இப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் மெதுவாக நடந்து போகிறார் இந்த பாதுகா போயிட்டு இருக்கு அவர் நடந்து போகிறதுனால பாதுகா போயிட்டே இருக்கு இது எப்படி இருக்குன்னா அப்படி சொல்கிறார் எப்படி இருக்குன்னா அந்த ரத்தன காந்தி ஒளி இருக்கே அந்த ஒளியில் இந்த பாதுக போகிறதுங்கிறது அந்த ரத்தன ஒளி கடலில் ஒரு மீன் செல்லுவது போல இருக்கிறது அப்படின்னு ஒரு வர்ணன் ஆக இந்த ஸ்லோகம் இந்த வரியாதான் சொல்கிறார் நிறப்ப அலி அலினா வரிசை தீபாவளி வரிசை அதனால நிறி நிறி மௌலி அரசர்கள் எல்லாம் தலையில மௌலின்னு சொன்ன கிரீட்டம் வசிட்டனே புனைந்துட்டான் மௌலி அப்படின்னு கம்பராமாயணம் சொல்றது இல்லையா மௌலினா கிரீட்டம் நிறி அரசர்கள் வரிசையாக நிற்கிறார்கள் அவர்களுடைய தலையிலே கிரீடம் மௌலி இருக்கிறது அது நிறைய இருக்கு ரஜரத்ன காந்தி அந்த அந்த கூட்டங்கள் இருக்கு அந்த கூட்டங்களில் ரத்தனங்களுடைய ஒளியானது சரித்து சரித்துன்னா கடல் இந்த காம்பவுண்ட் அவர் கிரியேட் பண்றதுக்கு எவ்வளவு புத்தி இருக்கணும் நம்மளால கரம் என்ன யோசிச்சு கூட பார்க்க முடியல மௌலி ரஜரத்ன காந்தி சரித்து சரித்து கடல் அந்த சரித்துலயா விளங்கி கொண்டிருக்கிற ஜா ஜஷ கன்யகா பெண் மீன் ஜஷ கன்யகா அந்த ஜஷ கன்யகா அது போய் கொண்டிருக்கிறது அது மாதிரி இருக்கக்கூடிய பாதுகைங்கிற அப்படிப்பட்ட பாதுகை அது மாத்திரமில்லை அந்த அரசர்களெல்லாம் நிம்மதியா எப்படி இருக்காங்க தெரியுமா அந்த பதவியில் இவர் தான் அந்த அரச பதவியை கொடுத்துருக்காரு அவங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறதுனால அரச பதவியை இவர் தான் இதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று இதை எழுதின நரசிம்ம பாரதி சுவாமிகள் அங்கே சிங்கேரி மட்டத்தில் அவங்களுக்கு இந்த ராஜ மரியாதையெல்லாம் உண்டு அது மாத்தம் இல்லை விஜயநகரத்தை சாம்ராஜ் விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் அவர் அந்த பத்தாவது பேட்டாதிபதி வித்யாரண் அவர் தான் அதுக்கு மறைமுகமான காரணம் நேரடியாக இல்லை ஹரிஹர புக்கனுக்கு ஹெல்ப் பண்ணார் ஆகையினால அந்த சி சிற்றரசர்கள் பேரரசர்கள் எல்லாருமே அங்கே வந்து வணங்குறது வழக்கம் அவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எங்களை ஊரில் இருக்கிற இத்தனை பேச்சுக்கிடையில் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா குருநாதா உங்களுடைய கிருபதான் தான் நாங்கள் வந்து இன்னைக்கு அரசாட்சியில் அரச பதவியில் இருக்கோம்னா அது உங்கள் கருணைன்னா ஏன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு நாங்கள் விட்டு உடனே ஓடிடாமல் தோணுவோம் ஆனாலும் நல்லது காரியம் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை போன்ற பெரியவர்களால் எங்களுக்கு இந்த பதவி இருக்கிறது அதனால் நதலோக்க பங்கே வணங்குகின்ற மக்கள் கூட்டத்திற்கு நிருபத்வ தாபியாம் நிருபத்துவம்னா அரசத்தன்மை பதா நிருபத்வம் அரசத்தன்மை தாப்யாம்னா கொடுப்பதுன்னு நிருபத்வம் ததாதி இது நிருபத்வதா அப்ப நிற்பதா வணங்குகின்றவர்களுக்கு அரச பதவியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பாதுகையை நான் வணங்குகிறேன் முதல்ல ஒரு கவி வர்ணனை அடுத்த வரியில நமஸ்காரம் பண்ணுகிறவர்களுக்கு அரச பதவியை கொடுக்கக்கூடிய அந்த குரு பாதுகையை நான் வணங்குகிறேன் அடுத்த ஸ்லோகம் பாபாந்த பரம்பராம் संशोषण संशोषण नमो யீந்திரேடோஷ நமோ நமருக்கா நமருபா संशोषण नमो யேஸ்வரா நமோ पाप பார अर्क பரம்பரா பாபம்னு சொன்ன பாபம் பாபம் சொன்னதான் சொல்ல முடியும் தீவினை பாபம் இந்த பாபம் இருக்கேன் பாபங்கிற இருட்டு அதில் சிக்கின்றிருக்கோம் நம்ம எல்லாரும் துன்பத்துக்கு காரணம் பாபம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட துன்பத்துக்கு காரணமான பாபம்ங்கிற இருட்டுக்கு பாபங்கிற இருட்டுக்கு அர்க்க பரம்பரா எது இந்த குரு பாதுக்கு ஒரு சூரியன் இல்லை எண்ணற்ற சூரியன் அர்த்தம் அர்த்தம் கிடையாது காரணமான பாபங்கள் இருக்கு நமக்கு தெரியறது இல்லை நம்ம ஒரு தப்பா ரெண்டு தப்பா இந்த ஜென்மாவில் பண்ண தப்ப கவுண்ட் பண்ணவே நம்மளால முடியாது பாபிகளை நான் சொல்லலை எல்லாரும் பாப்பந்தான் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த பாபாந்தகாரங்கிற அந்த இருட்டுக்கு சூரியன்னா என்ன அர்த்தம் நம்ம இடத்துல பாபம் இருந்ததுன்னா இந்த குரு பாதுகையை நமஸ்காரம் பண்ணினா என்னாகும் சூரியன் இருக்கிற இடத்துல என்றைக்காவது இருட்டு இருந்திருக்கிறதோ சூரியன் இருக்கும் இடத்தில் இருட்டு இருந்ததாக சரித்திரம் உண்டா சூரியன் என்றைக்காவது இருட்டை பார்க்க முடியுமா முடியாது ஆகையினால் இந்த குரு பாதுக்கையானது நம்முடைய பாபங்களை எல்லாம் முழுமையாக அழிக்கிறதுங்கிறத இப்படி பிரசன் பண்றார் அவர் குருவினுடைய பாதுகையை நாம் போற்றி வழிபடுவதால் நம்முடைய பாபங்கள் அனைத்தும் முற்றும் அழிந்து விட்டு அழிந்துபட்டு போகிறது என்பதை சொல்றதுக்கு இப்படி சொல்றார் பாபாந்த கார்க்க பரம்பரா சூரியன் அர்க்கா அர்க்க பரம்பரா இது ஒரு வரி இது ஒரு பாதம் ஒரு ரெண்டு வரி தான் ஸ்லோகம் இது முதல் பாதம் ரெண்டாவது பாதம் சொல்லுகிறது தாபத்ரய அகிந்த ஹக ஈஸ்வராபியான் தாபத்திரயம்னு சொன்னால் நம்மிடத்திலே உண்டாகிற துன்பம் அதாவது நம்முடைய உடல் நம்முடைய மனசு நாமளாகவே என்னத்தையாக தப்பான்னு நினச்சுன்னு புரிஞ்சுட்டு அதனால படுற துன்பம் நம்ம உடம்புல உண்டாகிற வியாதி இதுக்கு வந்து ஆத்தியாத்மிக தாபம்னு பேர் அடுத்தது ஆதி பௌத்திக தாபம்னு பேரு மற்றவங்களால நமக்கு வர்ற உண்டாகிற துன்பம் மற்றவங்க நமக்கு ஏதாவது ஹிம்ச பண்றது நமக்கு இடைஞ்சல் பண்றது அந்த மாதிரி வர்ற துக்கத்துக்கெல்லாம் ஆதி பௌத்திக தாபம்னு பேர் விலங்குகளால் வருவது மற்ற ஜனங்களால் உண்டாவது இதெல்லாம் ஆதி பௌத்திக தாபம் அப்புறம் இயற்கையின் சீற்றத்தினால வரக்கூடியது பூகம்பம் இடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கே அதனால் நமக்கு உண்டாகிற துன்பம் எல்லாம் ஆதி தெய்வீக தாபம்னு பேர் தாபம் மூணுமே நம்முடைய உள்ளத்தை வருந்தச் செய்வதால் மூன்றுக்குமே தாபம்னு பேர் ஆக துன்பங்கள மூன்று கோணத்தில் மூன்று பொருள்கள் அனுபவிக்கிறோம் மூன்று விதமான வஸ்துக்கள் இருந்து நாம் அனுபவிக்கிறோம் நம்மகிட்ட இருந்தே மற்றதுலேருந்தே இயற்கையினுடைய தன்மையிலிருந்து இத்தனையிலிருந்து நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம் இந்த மூணு துன்பத்துக்கும் சேர்த்து ஒரேடியா தாபத்யம் சொல்றது திரயம்னா மூணு தாபம்னா துன்பம் மூன்று வகை துன்பம் இந்த தாபத்ரயம்ங்கிற பாம்பா இது பாம்பு எப்படின்னா அகீந்திரஹா அகீந்திரஹான்னு சொன்னா அஹீனா பாம்பு இந்திரன்னா தலைவன் அகீந்திரஹா பாம்புகளின் பறவை எது ஆகாயத்தில் செல்லுகிறதோ அதுக்கு ககஹான்னு பேர் கே கச்சதி ரொம்ப சமஸ்கிருதம் தெரிஞ்சு என்ஜாய் பண்ணலாம் எப்படி எல்லாம் இந்த பொய்டிக் இந்த கவி எப்படி இல்லாம விளையாடுறதுங்கிறது இதில் பார்க்கலாம் தமிழ்ல நம்ம எப்படி ரசிக்கிறோம் அதே மாதிரிதான் அதனால ரெண்டு தான் இருக்கு ஆகாஷம் சம்ஸ்கிருதத்தில் கம் ஆகாசம்னு பேர் எது செல்லுகிறதோ அதுக்கு பறவை அந்த பறவைகளின் தலைவன் யாருன்னா கருட அந்த கதானாம் ஈஸ்வரஹா ககேஸ்வர்தான் பண்றா கருடா அகீந்திரசே அந்த பாம்புக்கு பாம்புக்கும் கருடனுக்கும் தெரியுமோ இல்லையோ ரொம்ப ரொம்ப அன்யோன்யம் இந்த காலத்தில் நம்பவே முடியறதில்லை யாரால்தான் எப்போ போய் என்ன சேருவாங்களே தெரியல நான் இதுக்கு சொல்றேன் ஆனால் பொதுவாக இதெல்லாம் வந்து மனுஷனையாவது நம்ப முடியாது திடீர்னு திடீர்னு மாறிடுவான் நேற்றுக்கு ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு அப்படியே தோல் மேல கை போடணும்னு ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு இருப்பான் நீ உங்களுக்கு நம்பவே முடியாது ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை என்னைக்கும் பாம்புக்கும் கருடனுக்கும் சத்ரு நித்திய சத்ரு தான் ஒரு நாள் அதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுங்க எதுக்காக வேண்டிய இது நம்முடைய நம்முடைய இதுக்காக வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இது பண்ண அது என்றைக்கும் அப்படித்தான் அதனால தாபத்திரயம் பாம்புக்கு கருடனாக இருப்பதாக இருக்கிறது இந்த குரு எல்லாம் கடைசியில் குரு இந்த குரு பாதுகையானது நம்முடைய மூன்று வகையான துன்பங்களை நீக்கு மூன்று வகையான துன்பங்களாகிய பாம்புக்கு கருடனாக இருக்கிறது அப்படின்னா என்ன சத்ருவாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு நம்ம இந்த குரு பூஜை பண்ணா நமக்கு மூன்று தாபங்களும் போயிடும் அர்த்தம் முதல்ல பாபம் போகும்னர் இப்போ தாபம் போகும்னர் தாப நிவத்தி குரு பாதுகையை ஸ்துதிப்பதால் வருகிறது அப்புறம் சம்சோஷன வாடவாபியாம் ஜாட்யம்னு சொன்னா ஜத்தன்மை என்ன சொன்னும்ண்டையிலே அதுக்குதான் ஜத்தன்மைட பாவ தன்மை மௌட்யம் உண்மைன்னு இருக்கிறதுக்கு வந்து மௌட்யம் அப்படி அர்த்தம் என்ன சொன்னாலும் புரியலேன்னு சொன்னா மௌட்யம் ஜாட்யம்னா அப்படியே தான் இருப்பார் அப்படியே இட்லி சாப்பிடுவார் தூங்கிடுவார் வேறு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியவே புரியாது அவ்வளோ தான் காலம்ப வந்து நல்ல தயிரை சாப்பிட்டு விட்டு அப்படியே அவ்வளோதான் குரட்டை விட்டு விடுவார் இதெல்லாம் ஜாட்யம்னு பேர் இந்த ஜாட்யம்ங்கிறது ஜாட்யம்ங்கிறது ஜனங்களுக்கு ரொம்ப இருக்குது கொஞ்ச நேரம் உட்காந்து பொறுமையாக படிக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு நல்ல புஸ்தகத்தை கொடுத்து அதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் படிச்சுடுவோம் என்னது என்னவோ எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ்ஸு இந்த சினிமா புஸ்தகங்கள் அரசியல் விஷயங்கள் எதெல்லாம் யூஸ்லெஸ்ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோம் இந்த மாதிரி ஸ்லோகத்தை கேட்கணும்னா அந்த ஒரு மணி நேரத்துல நமக்கு எப்படி ஆகிடுறது பாரு ஜாட்யம் வந்துடுது ஏன்னா இந்த மாதிரி ஸ்லோகமெல்லாம் வந்து இது என்னது கக ஈஸ்வராப்யா கே கச்சி தி கதா கம்னு சொன்ன ஆகாசம் தோன்றது இல்லையா அப்படி நினைக்கிறோம் இல்லையா அதுதான் ஜாட்யம் ஜாட்யம்னா வேற ஒன்றும் இல்லை நமக்கு இதெல்லாம் உள்ள போகலைன்னா ஜாட்யம் தான் இன்னும் சிரமப்படுறோம் இது அப்படி புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுறோம் பேசாமல் ஒரு தமிழ் நூல் எடுத்துருக்கப்படாது இந்த சுவாமி இதை தமிழ்ல சொன்னாலே நமக்கு புரியாது அதையும் சம்ஸ்கிருதத்தில் எடுத்து சம்ஸ்கிருதத்திலே கஷ்டமான சம்ஸ்கிருதம் இந்த நமக்கு வந்து ஒரு ஒரு புஸ்தகத்தை ரொம்ப நேரம் படிக்க முடியறது இல்லை அது வந்து ஆரம்பத்தில் வந்து சில சமயம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எந்த புத்தகத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் போயிடுது எல்லாத்துலேயும் அப்படி இருக்குது அது இருக்கக்கூடாது அதை டெவலப் பண்ணி ஆணும் நாங்கள் அது ஒரு நல்ல பழக்காது நல்ல புஸ்தகங்களை ரொம்ப நேரம் படிக்கிறதுக்கு நம்ம பழகணும் அப்படி எப்போ பழகிறோமோ அப்போ உங்களுக்கு தெரியும் அதனுடைய நன்மை அப்போ தான் தெரியும் அதெல்லாம் வெளியில் சொல்ல விளக்கியெல்லாம் சொல்ல முடியாது நல்ல புஸ்தகங்களை நீண்ட நேரம் படிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அது ஒரு நல்ல நல்ல இப்போ இங்கே என்ன சொல்கிறார் ஜாட்யங்கிற அப்தி அப்தின்னா என்ன சமுத்திரம் நம்மக்கிட்ட இந்த ஜடத்தன்மைங்கிறது கடல் மாதிரி பெருசாக இருக்குது ஆனால் இந்த குரு பாதுகா இருக்கு இதை பூஜை பண்ணி நான் மாத்திரத்தில் இந்த ஜாட்யம்ங்கிற கடலை வற்ற செய்யக்கூடிய எரிமலையாக இருக்குது இந்த கடலுக்கு நடுவிலே எரிமலைகள்லாம் உண்டு கடலுக்கு நடுவுலே உண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீயூனியன் ஒரு கண்ட்ரி இருக்குது அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும் மலை இந்த பக்கம் மரங்கள்லாம் முளைச்சிருக்கும் திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து ஒரு நெருப்பு குழம்பு அப்படி மேலே பிச்சுட்டு வரும் அப்படியே அந்த நெருப்பு குழம்பு போயிட்டே இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பச்சை பசையர்னு மரம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு குழம்பு அப்படியே ஆறாட்டம் ஓடிட்டுருக்கும் அதே மாதிரி சமுத்திரத்துக்குள்ளே இருக்குது அதுக்கு பேர் வடவாகினு பேர் அக்கடலின் அக்கடலின் மீது வட அனல் நிற்க இலையோ ஆழாழி கரையின்றி நிற்க கொடிய ஆழம் அமுதாக அக்கடலின் மீது வட அனல் நிற்க இலையோங்கிறார் தாய்மான் கடலில் வந்து அக்னி இருக்குது சூரியன்லேருந்து இந்த பூமி தெரிச்சதாக நம்ம சயின்ஸ் சொல்லுகிறது அதனால் இன்னும் பூமியில் எத்தனையோ பகுதிகள் நெருப்பு குழம்போடு இருக்குது ஜப்பானில் இருக்கிற ஒரே சோர்ஸ் நேச்சுரல் சோர்ஸ் என்னன்னா எரிமலை தான் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் உலகத்திலேயே தன்னிறைவு பெற்ற நாடு ஒரே நாடு எதுரியுமா ஜப்பான் நம்ப முடியுமா எல்லா ஊர்லயும் நம்ம போடுறோம் தண்ணீர் பெற்ற ஊர் அப்படின்னு போடுறோம் அது போனால் அதுக்கு ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க பாப்புலேஷன் அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் நான் வட வடவாகனில இருந்து அங்கே போயிடுத்து அந்த வடவாக்னி இருக்கிறது அது வந்து நம்முடைய அந்த குரு குரு கிருபை குருவினுடைய அந்த பாதுகையை பூஜை பண்ணினால் அந்த அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த ஞானம் இருக்கிறது அந்த ஞானமாகியானது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜடத்தன்மையை அது வற்ற செய்கிறது ஜடத்தன்மையாகிய கடலை வற்ற செய்கின்ற நெருப்பாக இருக்கிறார் இருக்கிறது அந்த குரு பாதுகாப்யாம் நமோ நமஸ்ரீ குரு பாதுகாப்யாம் சரி அடுத்த ிவ நமோ நம குபுக்கா சமாதி சட்கப்பிரத வைபாபாம் நாம் ஞானம் பெற வேண்டுமானால் நம்மிடத்தில் சில பண்புகள் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது சமம் தமம் உபரத்தி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு பேர் நான் அதிகமாக சொன்னால் அதுக்கு நேரம் இல்லை இந்த ஆறு குணங்கள் அதாவது மனசை கட்டுப்படுத்துறது நம்முடைய புலன்களை எல்லாம் பொறிகளையெல்லாம் புலன்களிடத்துலேருந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது புலநடக்கம்னு சொல்கிறது மனசு அடக்கிறது புலன் அடக்கிறது உபரத்தி அதாவது நமக்கு நம்முடைய கடமைகளை மாத்திரம் செய்யணும் மற்ற கடமைகளை மற்ற செயல்களையெல்லாம் நாம் விட்டு விடுறது அல்லது இந்த நாம் மனசையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்துறத மெயின்டைன் பண்ணுறது அது ஒரு குணமாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பொறுமையாக இருக்கிறது இயற்கையில் வரக்கூடிய குளிர் வெப்பம் இன்னொருத்தர் சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம் தாங்கிக்கிறது நல்ல வார்த்தைகள் அது கஷ்டமான வார்த்தைகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிறது இன்னொருத்தர் நம்மளை ஆக்ஷேபனை பண்ணால் அதெல்லாம் தாங்கிறது பரா பர ஆக்ஷேபாதி சகனம் திதிக்ஷா இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்போ இந்த பொறுமையாக இருக்கிறது திதிக்ஷா ஸ்ரத்த சாஸ்திரத்தில் நம்பிக்கை மன ஒருமுகப்பாடு இதெல்லாம் சேர்த்து சட்கம்னு பேர் சமாதி சட்கம் சமம் முதலான ஆறு அந்த ஆறையும் கொடுக்கக்கூடிய சிறந்த கொடுப்பதில் சிறந்து விளங்கக்கூடியது இந்த குரு பாதுகையை பூஜை பண்ணினோமானா நாம் பண்ணுற எஃபர்ட்டுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாம் பண்ணுற முயற்சிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியின் துணை நமக்கு கிடைக்கும் அதை கொடுக்கக்கூடியதான் இந்த பாதுகையை பூஜை பண்ணினால் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறார் அப்புறம் சமாதி தான விரத தீட்சிதாபியா நமக்கு மன ஒரு கொடுத்தே தீருவது என்று கங்கணம் கட்டி அந்த குரு சமாதி தானம் இங்க கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை சமாதி தானம் சமாதியே தானமா கொடுக்கறது சமாதின்னு சொன்னா கான்சன்ட்ரேட் மனசு ஒருமைப்படுறது அப்சார்பன் தியானத்தை கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம் சமாதினு நல்ல, அதுலேயே ஒன்றி போறது அந்த ஒன்றி போகிற தன்மைக்கு பேர் சமாதினு பேர் நம்ம வந்து இந்த சிமாதி சினிமாலாம் பார்க்கிற போது இல்லாட்டி யாராவது ஒரு ஆக்ட்ரஸ பார்க்கறது அதுதான் அப்சார்பன் சமாதி அதில எல்லாம் சமாதி இருக்கு அது நேச்சுரல் சமாதி அது எஃபர்டே இல்லை ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து முயற்சியோடு பண்ணுறோம் இந்த முயற்சியோடு நம்ம பண்ணுறோம் அதுக்கு அவர் வந்து சங்கல்பம் பண்ணுறாரு நமக்கு சமாதியை கொடுத்தே தேர்றது சமாதியை கொடுத்தது அர்த்தம் தப்பாக சமாதியை கொடுத்தே தேர்றதுன்னு சொன்னால் நமக்கு மனசை ஒருமுகப்படுத்தி நமக்கு உண்மையை விளங்க வச்சே தேர்றதுங்கிற கங்கணம் கட்டின்னு சமாதி தான விரத தீக்ஷிதாபியாம் இந்த சிஷியனுக்கு எப்படியாவது மனசை நன்றாக ஒருமுகப்படுத்தி இவனுக்கு உண்மையை விளங்க வச்சே தீர்றது அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறதான் அந்த குரு பாதுகை சமாதி தான விரத தீக்ஷிதாபியாம் அது மாத்திரமல்ல பரமேஸ்வர் கடவுள் இடத்தில் முக்கிய நல்ல முழுமையான அன்பை செலுத்தக்கூடிய சக்தியும் அது தருகிறது ரமாதவாங்கரி ஸ்திர பக்தி தாப்யா பாருங்கள் குரு பாதுகையை பூஜை பண்ணினா கடவுளில் பக்தி வந்து நன்றாக இருக்கும்படி அது செய்கிறதுங்கிறார் இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா குரு எப்பவுமே கடவுளை பற்றியே பேசுகிறார் கடவுளுடைய மகிமைகளை பற்றியே சொல்கிறார் கடவுளிடத்தில் பக்தி உண்டாகும்படியாக பேசுகிறார் அதனால் நமக்கும் பக்தி உண்டாகிறது அதனால் அப்படிப்பட்ட குரு பாதுகைங்கிறது அந்த பக்தியை கொடுக்கக்கூடிய குருவேதான் குறிக்கிறது இந்த குரு பாதுகா என்ன பண்ணுகிறது சொன்ன மகாலட்சுமியின் கணவன் ரமான்னு சொன்னா மகாலட்சுமி தவகான்னு சொன்னா தவஹான்னு சொன்ன கணவன் பத்திகா ரமாதவஹா எப்படி வேணாலும் சொல்லலாம் இதெல்லாம் நிறைய இருக்கிறது ரமாதவ ரமாதவ அங்கிரி அங்கிரின்னு சொன்னால் திருவடி அதில் ஸ்திர பக்தி ஸ்திரமான பக்தியை நிலைத்த பக்தியை கொடுக்கக்கூடியதுமான அந்த குரு பாதுக்கையை நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்றாரு அடுத்த ஸ்லோகம் அகிலேஷ்டதாப்யாம் நமோ நமருபா நமோ நமருபா ட்ச பிரத பூஜனூஜ் நமோ நம குருபா தன்னை அர்ச்சிப்பதையே லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள் காலையும் மாலையும் குருவினுடைய பாதுகையை பூஜை பண்ணுகிறார்கள் ஆஹ் அர்ச்சா பராணம் அகில இஷ்டதாபியான் அனைத்து இஷ்டமான விஷயங்களையும் கொடுக்க கூடியது இஷ்டம் ததாதி இஷ்டதா இஷ்டதா பாதுகா இஷ்டம் ததாதி வேண்டியதெல்லாம் கொடுக்கிறது அதனால் தன்னை அர்ச்சிப்பவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இதெல்லாம் ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம் அது அடுத்த வரி தான் ரொம்ப சிந்திக்கிற மாதிரி பண்ணுறாரு ஸ்வாகா ஸ்வ சஹாய்ஷுரந்தரா இது ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் சொன்ன வார்த்தை ஸ்வாகான்னு சொன்னால் அக்னி தேவனுடைய மனைவிக்கு பேர் ஸ்வாகா அக்னி தேவனுடைய மனைவிக்கு பெயர் அக்னி வந்து சகாயம் பண்றவன் தானே அக்னி யாருன்னா மனைவிக்கு சகாயம் பண்றதுங்கிறது இங்கே இருக்கு பாருங்க நமக்கு சகாயம் பண்றது அக்னி சஹாய் சொன்னா தேவிக்கு உதவி செய்கின்றவன் அப்படின்னு அர்த்தம் சுவாதேவிக்கு உதவி செய்கின்ற அக்னி அக்ஷஹா சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணு வந்து அக்னின்னு சொல்லியிருக்கு சோம சூரிய அக்னி லோச்சனாய நமஹா அப்படித்தான் அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க இது வந்து ஸ்ருதி இது வந்து ஸ்ருதி இது ஸ்ருதி யுக்தி அனுபவம் இதுதான் மூணு கண்ணும் நிறைய விளக்கங்கள் திருவடியை தெரியுமா சிவன் தாங்குகிறது குருகீதையும் சொல்கிறது ஆயினால இவர் என்ன சொல்றாரு நெற்றிக் கண்ணனை சுமக்கின்ற பாதுகை அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய குரு வேறு யாரும் இல்லை சிவன் தான் சிவபெருமானாகி என்னுடைய குரு அவருக்கும் ஸ்ருதி யுக்தி அனுபவம் மூணு கண்ணிருக்கு சிவனுக்கு சமானம் சமான அவரே அவர் தாங்குகிறது இந்த பாதுகை அது மாத்திரமல்லியான் தன்னை பூஜை பண்ணுபவர்களுடைய உள்ளத்திலே தன்னுடைய உள்ளத்தில் அச்சபாவ பிரத எல்லாம் தான் சாதாரண பதமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறார் அச்சபா அச்சான்னு சொன்னால் நிர்மலம் நேற்றுக்கு ராத்திரி ஒரு மணி நேரம் ஆச்சு இந்த டிக்ஷனரியில் பார்த்ததுலாம் கண்டுபிடிக்கிறது இந்த இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிச்சி அதில் அது ரெண்டு மூணு மீனிங் போடுறான் எந்த மீனிங் இங்கே எடுக்கிறதுனு தெரிய மாட்டேங்கிறது வழ ஒரு அர்த்த கூட்ட போட்டோசிக்க வேண்டிருக்கேன் இப்படி சிந்திக்கும்படி இருக்கணுமே சொல்றேன் தூய்மையான பாவத்தை நிர்மலன்னு அர்த்தம் அச்சபாவ சொன்னா நிர்மல பாவா நிர்ம அழுக்கற்ற தன்மையை மாசற்ற தன்மையை தன்னை வழிபடுபவர்களுடைய உள்ளத்திலே மாசற்ற தன்மையை உருவாக்குவது இந்த குரு பாதுகை நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாப்ப அந்த குருவினுடைய பாதுகைக்கு வணக்கம் வணக்கம் என்று சொல்லுகிறது அடுத்த வேக்கைரா விவே வைராம்ுத்தமோஷா நமோ நமகுபோ நம ஸ்ரீ குருபாது காமார்ப்படாா் விவேமோக் நமோ நம ஸ்ரீ குருபாது காமாதி சர்ப விர காரூடாபியான் சொன்னதே தான் இங்கே சொல்லப்படுகிறது வேறு விதமாக காமாதின்னு சொன்னால் ஆசை முதலான சர்ப்ப சர்ப்பன பாம்பு விரஜன கூட்டம் நம்ம இடத்துல எவ்வளவோ பாம்பு இருக்கான் நம்மளை எல்லாம் பாம்புங்கிறார் உள்ளுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பாம்பு இருக்குது ஒரு பாம்பா ரெண்டு பாம்பா நீ வழியில் இருக்கிற பாம்பை அடிக்கிறே உள்ளுக்குள்ளே இருக்கிற பாம்பை எப்படி அடிக்கிறது அதனால உள்ளுக்குள்ள நிறைய பாம்பு இருக்கு என்னது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் அதனால காம ஆதினுட்ட ஆசை முதலான சர்ப்ப விர விர கூட்டம் பாம்பு கூட்டங்களுக்கு கருடாபியாம் கருடனாக இருப்பது இந்த பாதுகை இந்த பாதுகை இருக்கிறது அது மாத்திரமல்ல நமக்கு பகுத்தறிவு பற்றற்ற தன்மை என்கிற பெட்டகத்தை நமக்கு வழங்குகிறது நமக்கு முதல்லாம் வந்து பணம் கொடுக்கும் சொல்லிட்டு இப்பதான் வித்தியாசமா சொல்றது பணம் முக்கியம் இல்லப்பா புத்தி முக்கியம் சொல்றது போத பிரதாப்யாம் அறிவை நன்கு வழங்கக்கூடியது எல்லா விஷயத்திலையும் நமக்கு தெளிவான அறிவை வழங்கக்கூடியது திருத மோக்ஷாப்தியம் முக்தியை உடனே கொடுக்கக்கூடியது ஞானம் வந்தா உடனே முக்தி அதனால பக்கத்தில் போட்டார் திருத மோக்யான் ஞானத்துக்கு அப்புறம் முக்தி கேப்பு கிடையாது முக்தியை பற்றின ஞானம் தான் ஞானம் முக்தினா என்ன ஞானம் முக்தினா என்னங்கிறதா ஞானம் மற்றவர்கள் சாதாரணமா முக்தி அடையணும்னு சொல்லுவார்கள் வேதாந்தத்துல அதுவும் அத்வைத்தில முக்தி என்பது அடையப்படுவதென்று அறிந்து கொள்ளப்படுவதாகும் ஒன்று அல்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை இது ஆயினால போத பிரதாபியாம் நமோ நம ஸ்ரீ நமோ பாதுகாப்ப ஸ்ரீ குரு பாதுகா குரு பா அப்படிப்பட்ட குரு பாதுகைக்கு நமஸ்கார் வணக்கம் வணக்கம் என்று சொல்லி இது நிறைவு பெறுகிறது இந்த எல்லா ஸ்லோகங்களுமே குருவினுடைய பாதுகையை போற்றி வணங்குகிறது நம்முடைய கலாச்சாரத்தில் குருவினுடைய திருவடியை வணங்குவதும் அவருடைய பாதுகைகளை போற்றுவதும் நம்முடைய கலாச்சார மரபு இது ஒன்றும் கீழான மனப்பான்மை கிடையாது அப்படிப்பட்டவர்கள் பூஜை பண்ண அது அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது ஆனால் இதெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் ஒரு பாவனை நம்ம நாட்டில் எல்லாத்தையுமே உயர்ந்ததாக கருதுறது நம்முடைய பாவனை அந்த பாவனையின் அடிப்படையில் தான் இந்த ஸ்லோகங்களை சொல்லியிருக்கிறார் ஜெகத்குரு நரசிம்மபாரதி சுவாமிகள் இன்றைய தினம் நம்முடைய குருநாதர் ஸ்ரீ சுவாமி சித்பவானந்தருடைய மகாசமாதி நினைவு தினமாக இருப்பதால் குரு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் அவருடைய அருளால் இந்த ஸ்லோகத்திற்கு ஸ்லோகங்களுக்கு இந்த அளவிலே உரையை நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓ பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணச பூர்ணமாதாயபூர்ணமேவாவசிஷியம் சாந்திஷாந்தி ஹரி ஓம்